அனைச்சித்தா மோகாலு பதந்தி நரக்கூ அநேக சித்த விபிராந்தாக இது மாதிரி இது வரைக்கும் சொன்ன மாதிரி உக்திரக்காரை அநேகைகி சித்தைஹி ஏதாவது ஏதாவது ஆத்மக்ஷேமத்துக்காக திங்க் பண்ணவே மாட்டான் நானும் ஊரும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது உண்மையான அமைதி ஆனந்தத்தை அடையிறதுக்கு என்ன பண்ண போலியான அமைதி போலியான ஆனந்தம் அதுக்காக வேண்டி தற்காலிகமானது அதாவது இன்பத்தை வெளியில் பூசியிருக்கும் உள்ளே முழுக துன்பம் அத்திப்பழத்தை பிச்சு பார்த்தா உள்ள எல்லாம் ஒரே புழுன்னா இது மாதிரி பார்க்கத்தான் ரமணீயம் அவிச்சாரித்த ரமணீயம்னா விசாரம் பண்ணாமல் இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் எல்லாம் அதனால் விப்ராந்தாக மோகஜால சமாவ்த்தாக சமாவ்த்தாகனால் சம்மக் ஆவருத்தாக ரொம்ப கவரப்பட்டிருக்கிறார்கள் யார் என்ன உபதேசம் பண்ணாலும் ஒன்றும் வேலை நடக்காது மோகஜால சமாவ்த்தாக ச சைக்காலஜிஸ்ட்டிட்ட போனால் அவர் பேசினா இவன் பேசிகிட்டே இருப்பானே தவிர அவர் பேசுகிறது இவன் கேட்டவன் தானே அதனால் யார்கிட்ட போனாலும் சரி கவுன்சிலிங் போனால் வந்து இவன் பேசிகிட்டே இருக்கான் சரி அவங்க நமக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னா அதை கேட்குறதுக்கு இவன் தயாராக இல்லை இவன் சொன்னதையே சொல்லிகிட்டு லிசனிங் கெப்பாசிட்டியே இல்லை கொஞ்சம் சொல்கிறத பொறுமையாக கேட்டால் தானே கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இமோஷனலாக இருந்தால் என்ன பண்ண முடியும் நான் பேசாமல் இருக்க வேண்டிதான் மோகஜால ஜாலம்னால் வலை அந்த ஒரே என்னது டெல்யூஷன் அந்த டெல்யூஷன்கிற நெட்டு அதில் வந்து நல்லா மூடி போயிடுச்சு மோக ஜால சம் ஆவருத்தா அதனால் ஒரே குழப்பம் அவனும் குழம்பியிருக்கான் குழம்பியிருக்கங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேங்கிறான் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷனில் வந்து என்ன சொல்கிறான் நான் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கேன் அப்படிங்குறோம் சமாவாக சமாவத்தாக காமபோகேஷு பிரசக்தாக திரும்ப திரும்ப புல இன்பங்களில் ஈடுபாடு உடையவர்கள் எப்போ பார்த்தாலும் அங்கே போய் சாப்பிடணும் நாக்குக்கு ருச்சியாக சாப்பிடணும் அப்புறம் அரட்டை அடிக்கணும் பேசணும் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணணும் அசுச்செவ் நரக்கே பதந்தி அசுச்செவ் நரக்கே பதந்தினா கடைசியில் என்னாகிறார்கள் ந நரகத்தில் விழுகிறார்கள் அசுச்சே அதை நரகத்துக்கு போகிறாங்கிறார் இங்கிருந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சரீரமெல்லாம் வை விண் மூத்தராதி பூர்ணே நரக்கே வைத்தரண்யாத பதந்தி ஆக இது அசுரர்களுடைய சுபாவம் அவங்க இது பண்ணுறாங்கன்னா இன்னும் மறுபடியும் சொல்கிறார்